அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் அரசு ஊழியராயிருந்து ஓய்வு பெற்றவர் பத்மநாபன் அவர்கள் அவர் பணியில் இருக்கும் போது குடிக்க மாட்டாரா அதனால் அவருக்கு சக ஊழியர்களால் கிண்டலாக சுட்டப்பட்ட பெயர் தான் பச்சை பத்மநாபன் என்பது பத்மநாபன் அவர்கள் நோய்பட்டு உயிர் பிரியும் நேரம் விரைவா என் பிள்ளைகளை அனாதையாக விட்டுவிட்டு போகிறேன் நீதான் அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவர் பிள்ளைகளிடம் நான் எப்படி வாழ்ந்தேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்களும் எந்த சூழலிலும் நீதி தவறாமல் தேவைகளை சொற்கொண்டு நேர்மையாய் வாழ்ந்து என் பெயரை காப்பாற்ற வேண்டும் என்று நா தழுதலுக்க சொன்னாரா அப்பொழுது அவரது இரண்டு மகன்களும் கண்ணீரும் கம்பளையுமாக கவலையுடன் வாய் திறவாமல் நின்றார்களாம் அவரது கடைசி மகள் பிரியா கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தாள் அவளுக்கு அப்பாவின் பீச்சு கோபத்தையும் ஆத்திரத்தையும் தந்தது அவள் உடனடியாக அப்பா உங்க பேங்க் அக்கவுண்டில் நயா பைசா கூட இல்லாமல் நீங்கள் எங்களை விட்டு விட்டு போவது எங்களது துரதிருஷ்டம் என்னால் ஒருபோதும் ஆனால் இன்று நாம் இருக்கும் இந்த வீடோ வாடகை வீடு தான் நேர்மையாய் இருந்து நாங்கள் பட்டதெல்லாம் போதும் உங்களை என்னால் ஒருபோதும் பின்பற்ற முடியாது நாங்கள் எங்கள் வெளியை பார்த்துக் என்றார் அப்பா அதை கேட்ட அதிர்ச்சியுடன் என்று வாயை குழந்தவாறே மறைந்து விட்டார் காலங்களும் உருண்டோடின ஒருவாறாக கல்லூரி படிப்பை பிரியாவும் தட்டு தடுமாறி முடித்தாள் பிரியா படித்து முடித்தவுடன் ஒரு புகழ்பெற்ற கட்டுமான நிறுவனத்தில் விண்ணப்பித்திருந்தாள் நிறுவன பணிக்கு தேவையான தகுதியுடைய நபரை ஏற்கனவே பேனல் உறுப்பினர்கள் தேர்வு செய்து விட்டாலும் ஒரு பார்மாலிட்டிக்காக நேர்முக தேர்வை நடத்தி கொண்டிருந்தனர் பேனல் மெம்பர்களுக்கு மத்தியில் நிறுவனத்தின் எம்பியும் அமர்ந்திருந்தார் பிரியாவின் முறை வந்ததும் பிரியா உள்ளே அழைக்கப்பட்டால் அவளுக்கு அது ரிஷிமை பார்த்த பேனல் மெம்பர் ஒருவர் உங்கள் அப்பா மிஸ்டர் பத்மநாபன் தானே அவர் அரசு துறையிலிருந்து ஓய்வு பெற்றவரா என்றார் ஆமாம் சார் என்றால் பிரியா உடனே எம்டி நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டார் பிரியாவை நோக்கி கேள்வியை வீசினார் உங்க அப்பாவுக்கு பச்சி தண்ணி பத்மநாபன் உண்டா என்று கேட்டார் இந்த அளவுக்கு வளர்ந்து இருக்குது ஒரு காரணம் அவர் இருக்கும் போது நான் பதினைந்து வருடத்திற்கு முன்னால் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஒண்ணுக்கு டெண்டர் அப்ளை செய்திருந்தேன் என்னை விட அதிகமாக கோட் பண்ணின நிறைய பேர் எவ்வளவோ லஞ்சம் சொன்னாலும் உங்க அப்பா அதுக்கெல்லாம் டாம அவங்க மிரட்டல்களுக்கெல்லாம் வசியாம அந்த கான்ட்ராக்டை முறைப்படி எனக்கு ஒதுக்கினார் அன்னைக்கு மட்டும் அவர் அந்த கான்ட்ராக்டை எனக்கு ஒதுக்கலாம் கம்பெனியும் இல்லை ஏன்னா என் சொத்தை எல்லாம் அடமானம் வைத்து அந்த சமயத்தில் நான் கம்பெனியை ஆரம்பித்தனே நேரம் அது அந்த ஒரு கான்ட்ராக்ட் மூலமா எனக்கு நல்ல பெயரும் கிடைத்தது இந்த துறையில் எனக்கு ஒரு பெரிய என்ட்ரியும் கிடைத்தது ஆனால் அதுக்கு பிறகு உங்க அப்பா வேற ஊருக்கு மாற்றலாகி போயிட்டார் அவருக்கு என்னோட நன்றி கடனை செலுத்த இதை பெரிய வாய்ப்பு கிடைக்காதுமா யூ ஆர் செலக்டட் நாளைக்கே நீ டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம் என்றார் அந்த நிறுவனத்தின் எச் ஆர் பிரிவில் தலைமை அதிகாரியாக பிரியாவுக்கு வேலையும் கிடைத்து அலுவலகம் செல்ல ஒரு 2 வீலரும் தந்தார்கள் PF, என பல பல சலுகைகள் எதிர்பார்க்காத ஒரு வேலை இரண்டு ஆண்டுகள் சென்றன அவள் நேர்மை நாணயம் ஒழுக்கம் சுய கட்டுப்பாடு தீயவற்றுக்கு அஞ்சுவது கடவுளின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வே எல்லாம் தான் ஒரு மனிதனை முழுமையாக்குகின்றன அவனை கோடீஸ்வரனாகவும் ஆக்குகின்றன என்பதை தன் அனுபவத்தின் மூலமாக நன்கு உணர்ந்து கொண்டார் அதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு நல்லவற்றை விட்டு செல்லுங்கள் பிள்ளைகளுக்கு நாம் பணம் சேர்ப்பதை விட புண்ணியத்தை தான் சேர்க்க வேண்டும் நேர்மையாக இருப்பதால் உங்கள் நேர்மைதான் உங்கள் குடும்பத்தை நிஜமாக காப்பாற்று நமது நாட்டையும் நேர்மைதான் காப்பாற்ற வேண்டும் ஆகவே மகிழ்ச்சியாக நேர்மையாக சமுதாய பணியாற்றுவோம் உண்மையான நல்ல பெயரை சம்பாதிப்பது என்பது மிக மிக கடினம் அதன் வெகுமதி உடனே வருவதில்லை ஆனால் அது எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவு நிலைத்து நிற்கும் பொருளாதார ரீதியாக பத்மநாபன் ஏழையாக மறைந்தாலும் ஒழுக்கத்திலும் நேர்மையிலும் நாணயத்திலும் அவர் மிகப்பெரிய கோடீஸ்வரராகவே மறைந்தார் பிரியா என் அப்பாவின் நேர்மைக்காக அவரை நான் அன்று அவமதித்தேன் ஆனால் இன்று நான் இன்று இருக்கும் நிலைக்கு வர நான் எதுவுமே செய்யவில்லை அவர் கஷ்டப்பட்டு அல்லும் பலவித தியாகங்களுக்கு இடையே போட்ட பாதையில் நான் இன்று சுலபமாக நடந்து வந்துவிட்டேன் பெருமையாகவும் மகிழ்ச்சியுடனும் அனைவரிடமும் கூறிக்கொள்வாள் அவளது நேர்மைக்கு பரிசாக சிங்கப்பூர் பிரிவுக்கு தலைமை பொறுப்பு மாதம் பத்து லட்சம் கார் அபார்ட்மெண்ட் என்று அத்தனை வசதிகளும் கிடைத்தன அப்பா விதைத்த அடித்தளத்தில் தானும் கால் ஊன்றி வளர்ந்த ரியாவை போல் நாமும் நம் நல்ல லட்சியங்களை கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வோம் உன்னதம் அடைவோம் நன்றி வணக்கம் வாழ்க இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துகுமாரசுவாமி